வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் மாயை உபதேச படலம் அன்னது சரதமே அரிதிராதல இன்னமும் மொழிகுவன் இயற்று நோன்பு என காசிப முனிவன் செப்பலும் நல் நயமாயவள் நகைத்துக் கூறுவாள் மறை தெறிமுனிவனி வாய்மையாகிய உறுதியை முழிந்தனை உயர்ந்த வீடு உறும் அறிவுடை முனிவரன்றி நாமருள் சிறுவரு கித்திரம் செப்பலாகுமோ நண்பெரும் செல்வமும் நவையில் கொற்றமும் இன்பம் அழிவிலாதிருக்கும் ஆயுளும் மண் பெரும் சீர்த்தியும் மறியில் வாழ்க்கையும் அன்புடை இணையவரடைதல் வேண்டுமால் காதலால் அவையெல்லாம் கடிதில் பெற்றிட மாதவ முனி வரவருத்தீ என்றலும் ஈதுகொலோ உனது எண்ணம் நீ அவர்க்கு ஆதவும் இயல்பினை அறைதி என்னவே மாயவள் தன் சிறார்வதனம் நோக்கியே தூய விம்முனிவரன் சொற்றதுண்மையே ஆயினும் உங்களுக்காவதன்றவை நீயிர்கள் கேண்மென நெறியிற் கூறுவாள் மால்படு புந்தியின் மறியில் சேதனம் பால்படும் உயிர்க்கெலாம் பவத்தின் மான் பயன் நூல்படு கல்வியின் நுவல் மேல்படுகின்றது இல் விழுமிது இல்லையே திருமை கொள்வளனு தீதியில் கல்வியாம் இருமையின் ஒன்றினை எய்திடாது ஏனின் அருமை கொள் அவ்வுயிரதனின் ஆற்றவும் பெருமையது உடையது பேயின் தோற்றமே பிறந்த நல் உயிர்க்கெலாம் பெருமை நல்கியிருந்ததோற் பொருண்மையது இரண்டின் வன்மையும் அறிந்தவர் தெரிவரேலிய கல்வியில் சிறந்தது திருவன செப்பல்லாகுமா கலையலாம் தொடர்ந்து பல்பகல் கற்றவராயினும் கழிநிறப்பினால் அற்றவராவரே ஆக்கம் வேண்டிய பற்று அலர்த்தமையும் பணிந்து நிற்பராள் அளப்பரும் கல்வியும் ஆக்கம் யாவையும் கொளப்படுதன்மையிற்குறை உறதவை வளர்த்தலின் மேதக வனப்புச் செய்தலிற்று கிழத்திடின் மேலது கேடில் செல்வமே நூல் ஒரு கல்வியை நுனித்து நாடியே வால் அறிவு எய்திய வரத்தினோர்களும் மேல் ஒரு திருவொடுமே புரார் எனின் ஞானம் அங்கவர்த்தமை நவையுள் வைக்குமால் அளப்பரும் பிஞ்சையே அன்றி மேன்மையும் உளப்படும் தர்மமும் உயர்ந்த சீர்த்தியும் கொலப்படு கொற்றமும் பிறமும் கூட்டலால் பழத்தினில் சிறந்தது மற்ற ஒன்று இல்லையே ஆக்கம் இங்கொருவரால் அணுக வேண்டுமேல் ஊக்கமுண்டாவரேல் ஒருவர் அன்னது நீக்கமில் கொள்கையின் நிற்பரே எனின் மேக்குறு பெருந்திருவிரைவின் மேவுமால் அவ்வளம் பலவகைத்தாகும் வாங்கவை எவ்வரும் பெருகிலர் இயல்பின் யாவையும் செவ்விதிர் நீர் பெறச் சிந்தை செய்யுமின் உய்வது வேறிலை உறுதியீதலால் எங்கள் பால் நென்னலின் யாமம் தோன்றலால் துங்கமானிருதர் தம் கதியில் துண்ணினீர் உங்களுக்கு ஒன்னலர் உம்பரியா அவரும் தங்கள் தம் முயற்சியால் தலைமை பெற்றுள்ளார் நீவீர்கள் அணையரின் நிவந்த கொள்கையர் ஆவீர்கள் போலும் ஆள் எய்துவான் மூவிரும் முயலுதீர் முயலும் பெற்றியை ஏவெரும் கேட்கையான் எடுத்துக் கூறுகேன் ஆனது ஓர் இத்திசை ஆலம் தீவியன தான் அறைகிற்பர் இத்தரைக்கு நேரதாய் போனது ஓர் உத்தர பூமி ஆயிடை தானவர் அவர் தகுவது என்பதே அப்புவி அதனிட ஆற்றற்கீரிலா இப்பரிசனமுடும் ஏகியாயிடை ஒப்பரு குண்டமும் ஒழிந்த செய்கையும்ையற்றுதிர் வேள்வி செய்யவே காரிகொள் இந்தனம் கதழவிட்டு முன் ஆறல் மூட்டி ஏ அழலின் பண்டமுன் சோரியும் ஊன்களும் பிறவும் தூவியே வீரர்கள் புரிதிரால் வெய்ய வேள்வியே தெங்கண்மாலையன் முதல் தேவர் யாவரும் எங்கள் நாயகன் என இறைஞ்ச மேதகு கங்கை வார் சடைமுடி கடவுள் போற்றியே பொங்குதீ புரிதிர் பற்பகல் அம்மகம் புரிதிரேல் அருளின் முன்னுரி மைமலிமிடருடைவான நாயகன் மெயின்மையின் நீவிர்கள் வெசியாங்கலாம் இம்மையின் எய்துமாரினிது நல்குமா மூண்டைவேள்வியை முயல மூவிரும் ஆண்டு சென்று உற்றுழி அன்னதற்கு அவன் வேண்டிய பொருளெல்லாம் வேறு வேறதா ஈண்டு உற உதவுவன் ஏகுவீரென்றாள் தந்திர நெறிகளும் தவறியல் பான்மையும் மந்திர முறைகளும் மற்றும் உள்ளவும் இந்திரவளனு இயல்பின் மூவர்க்கும் முந்திர உதவிய முதல்வி நல்கினாள் இன்னது ஓர்காலையில் ஈன்றமாயவள் தன்னொடு தந்தையைத் தாழ்ந்து போற்றியே அன்னவர் விடுத்திட அவுணர் மேலையோன் பின்னவர் தம் ஒடும் பெயர் உற்று ஏகினா